வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுர காண்டம் சூரன் அரசிருக்கை படலம் இன்ன மகபதி இருந்தனன் இப்பால் முன்னமேகிய அசமுகி வெய்ய துன்முகத்தாள் தன்னொடு ஏகிய மகேந்திர தனிநகரடைந்தாள் அண்ண காலையில் சூரன் வீற்றியிருந்தவாறு அரைவாம் மீ உயர்கின்ற விண்ணினின்றி இழிந்த விழுமிய மேதினி வரை பின் ஆயிரம் கோடி கொண்ட அண்டத்தில் ஆடகப் பித்திகை அவற்றுள் தீயன விலக்கி நல்லனையெடுத்து திசை முகத்தவர்கள் செய்தி என்ன ஓ இவு அற சபனியப்பொது ஒன்று ஒரு ஆயிரம் யோசனை உருமே இத்தனை உளது ஆம் தொல்லை அண்டத்தில் இடையிடையெய்தியே இலங்கும் அத்த மால்வரைகள் கைப்புனைந்து இயற்றி அம்புயாசனர் பலர் கூடி வயிற்று என சூரன் அரசியல் நடாத்தும் அன்றினில் ஆயிரம் கோடி பத்தியின் நிறுவும் ஆடகத் தூணம் பறந்தது அப்பெருமை யார் தொல்லை அண்டத்தின் கண்டொருங் கிழிய சுவனமா தடையலான் தொகை நல்லன தெரிந்தே அமைத்த போலனி பெருநிலத்தில் ஒல்லுரு புடையில் உம்பரில் அங்கண் உலப்பிலா குலகிரி குழுவிற் பல்லிருந்துணி செய்தனி படுத்தென்ன பன்னிர ஓவியம் பயிலும் பொன்னுலா அண்டத் தும்பர்களடோரும் பொருந்திய செக்கர்வான் புராரி தன்னதானையினால் ஒருங்கு சூழ்ந்தென்ன தன்மலர் விதானமித்தயங்க பன்னிரு கோடியாகி எங்கனும் சூழ்பகலவர் சிலவரேயன்றி அன்னவர் பலரும் பணியிலுற்றென்ன அணிமணிக் கண்ணடி ஒளிரும் மண்ணுலா அண்டத் வரம்பிலா மதிகளின் உளவான் தென்னிலாக்கற்றை ஐம்பெரு நிரத்த செல்லினம் யாவையும் செறிந்தே அண்ணலார் மேலை கம்பலம் சூழ்போய் அமர்ந்தென ஆயிடை கவரி எண்ணிலாதனவும் எங்கும் பறக்குறும் அண்டம் தோறும் தொரும் உளவாம் பகலினைப் பறிமுகத்தியறியின் உருக்கி ஒன்று ஆக்கித் தவிசியனை இயற்றி ஒடிரு தாரகை அவட்குயிற்றி தரு கூறுகின்ற மதிகளை மடங்கல் தகவு செய்து இருத்தியதென்ன திருக்கிளறவையத்து அவுணர்கோனிருப்ப சிறந்தது ஓரரியணை திகழும் ஆனதோர் மன்றத்து அரியணை மிசையே ஆயிரம் கோடி அண்டத்தின் மேல் நிமிர்வடவை அங்கியும் விடமும் மிசைந்து அழியா நெறிமேவி தானவர் பரவ கூற்றலாம் ஒன்றாய்த் தனப்பில் பேரணிகலன் தயங்க வான் நிமிர்ந்து உற்றாலன விம்சூரமன்னவர் மன்னன் மேலை நாள மலன் உதவு பல்லண்டமே வர நடாத்து தொல்லானைக் கோல்வொடு வெளிய சீர்த்திகள் முழுதும் குறுகியே ஈர்வுருக்கொண்டு பால் உற வந்து நின்றதே என்னப்பாங்கரில் அவுணர்கள் தாங்கும் வாலிய துணை சேர்த்தவளவன் கவிகை மாமதி கடவுளை மலையரள் படிவத்துவரிகள் அனைத்தும் கண்ணகன் பார்க்கடல் முழுதும் ஈருறு வைதியெழுந்து மேலோங்கியிருந்தனவைகளும் செலுமத் தாரக விரலோன் பஹ்ரலைச் சீயத் தலைமையான் சார்ந்தயல் இருப்ப ஆறழல் உருவப் பண்ணவரே போலமைச்சரும் குமரரும் அமர எவ்வளாண்ட துரை தருமறுத்தும் இரும்புனர்க்கிரைவருமாகி செவ்விதின் ஒருங்கித் தத்தமில் உலவாச்சீகரம் படுபணி சிதறி அவ்வையின் வேண்டும் அளவையிற்பலவாய் அவனடி பணிந்தெழும் திறம்போல் மைவரையணைய உணர்கள் இரட்டும் வாலிய கவரிகள் பயங்க உரைத்திடும் மண்டம் தொரும் தொரும் உள்ள உம்பரில் இயக்கோனுலகில் தரைப்பெருவரைப்பில் பிறவில் உள்ளதனில் தவறிலாற்புதனவாத் தெரித்தனர் எடுத்து பொந்தன நறிய திரையன் கொள்கலம் பரியாவினை முறையோர் பலர்பிரவ நிந்த தேரோனை நீரம் உய்து உள்ள கோடிகமேல் பொந்தரை ஒழியின் மணி சொறிந்தென்ன புகட்டுரும் தம்பலக் களாசி திருத்தினர் பொருவமற்றவை அவுணர்கள் ஏந்தீ துன்றிந்து வர்க்காயடை பிற பறிக்கும் தொழுவர் தம் குழுவொடுத்துவன்ற ஆழியங்கிரியிற் கதிர் மணி வெயிலும் அன்னது சூழ்ந்த பேர் இருளும் வாழிய அமுதும் உவரியும் அல்லா வாரிதியும் பலமணியும் ஊழிய நிறுதி அமையும் மேலெலாம் ஒன்றியதென்ன முன்னிருபால் கேளு பின்ன ரவுணமா தலைவர் கிளையொடுத்துவன்றினெழும மின்னவிர்விசும்பின் அகட்டினைஅளவி வெண்மதிக்கடவுள்மெய் அணுகி பின்னொரும் அமுத நீர்க்கடல் திளைத்துப் பெரும்புறப் புணரியில் படியா இந்நிலமருங்கில் வானகத்து உள்ள எழில்மலர்காவுதோறும் உலாவி தன்னொலியின்றி மென்மெல அசைந்து தன் என வசந்தன் முன்சார விண்படு நிறை நீதுமதிக்கடவுள்வியன் பனித் துவலையைத் துற்று கண்படுத்துறக்கத் தண்டலைப் பொதும்பில் காமரம் போதிடை கவிழ்த்தி எண்படு பன்னாள் கழித்த பின் கவர்ந்தே எழிலிகள் கறந்து நின்று ஈண்டை தண்பனி உரைப்பில் கண்ணுரா துவலைத் தனப்பு அறச்சிதரிடத்தம் மெல் தேனமறைம்பால் உறுப்பசி அரம்பை திலோத்தமை மேனகை முதலாம் வானவர் மகளிிர் இயக்கர் தம்மகளிர் வலி கழுமரக்கர் தம்மகளிர் தானவர் மகளிர் விஞ்ஞயர் மகளிர் சாரணர் சித்தர் தம்மகளிர் ஏனையர் மகளிர் யாவரும் வெவ்வேறு இயல்படு களிநடம் இயற்ற ஐந்திரத்து உருவம் காலையில் ிய வேதா வந்து ஒரு புடையில் ஒதுங்கின இருப்ப மற்றற்று அவன் உதவுறும் குமரர் நந்து உரு பெருநீர் புடங்கரில் கண்ணல் நாடினர் நாழிகைப்பறையை முந்தூற விரட்டி பதம் தொரும் சென்று முறைமுறை திரிய.: தேர்த்திடும் உழுவைச் சூழலில் சிலமான் சென்றன அவுணர் தஞ்சரிவில் வேர் துல் பதைப்ப வரும் பல முனிவர் வேறு வேராசிகள் இசையா ஆத்திடும் ஒலியார் கேட்டிலவாமென்றஞ்சினர் அவர் ஒரு புலத்தை தோறும் வாழ்கன பரவி பாணியை விரித்தனர் நிற்ப பொன்னாட்டிந்திர நல்லா தேவர்கள் யாவரும் அவுணர் நெருக்கினர் உந்த ஏகி நேர் புகுவோர் நெடுங்கடை காருமுன்றள்ள வெறுக்கொடு சென்று மீண்டுமற்றாகிவியன் கடை காவலர் புடைப்ப தருக்குறும் அவையங் காணிய பெறாது தம்முளம் குலைந்தனர் திரிய வெற்ற வெங்கதத்தர் அவுணர் கஞ்சுகி சேர்மெய்யினர் வெறுக்கயஞ்சூரல் பற்றிடுகரத்தர் செல்லும் தெழிப்பற் பனிப்பிரை எயிற்றற் பல்லிமையோர் பொற்றடமகுடன் சிதறிடப்புடைப்போர் புயலுரு சூறையிற்றுரந்து சுற்றுடன் இருத்தும் இருத்தியும் புகுந்தோர் தொல் பெயர் செப்பி முன்துதிப்ப பொந்திகள் கமலத்து இதழெலாம் விரிந்த போதினில் புகுட்டிடை தோறும் குன்று உரள்ங்கை மங்கையர் பல்லோர் கொண்டு தன்முறை உளில் சென்று துன்றிய பலவாம் தீபிகை தட்டம் சொல்முறை ஆசியில் சுற்ற தென்னொரு பாலை குறிஞ்சியே மருதஞ்செவ்வழி என்ன நான் இளத்திற் பின்னகம் புறமே அருகியல் மற்ற பெருகியல் ஊரழவெண் நிரண்டாய் மன்னியநாத திசைகளிற்பிறவில் வரம்பிளவாய்பாட்டதனு கிண்ணர் சித்தர் இயக்கர் கந்தருவர் கிளத்து மங்களத்தனை இசைப்பாகனல் வேள்வி ஆற்றிய திறனும் மதிமுடி பரணருள் அடைந்தே ஏகிய திறனும் தனதனை முதலாயாரையும் நிலையழித்தனவுன் சேகுருமண்டம் யாவையும் கண்டு திருவுடன் அரசியற்றியதும் பூகத நிலையத் தவுணர்கள் பல்லோர் புடைதனில் முறைமுறை புகழ கார்த்திடுமவுனர் திசை உளார் ஏனோர் கை தொழு தனது நோன்கழல் கால் தூத்திடுமலரும் தொல் பெரும் கவியும் தூநெறி முனிவர்த் தொகையும் சார்த்தினர் வரையா மந்திர நெறியால் தலை சாற்றிச் சேர்த்தனர் சிந்தும் துணரும் அக்கதமும் சீர்த்த கால் வீசினந்திரிய ஆடியல் முறையை இயற்றினர் தமக்கும் அடைந்து தன் புகழுனர் தமக்கும் பாடியல் முறையில் வல்லுநர் தமக்கும் பரிவிசை தலைவர்கள் தமக்கும் மீடு உருமகுடம் கடகநூல் முதலாம் பேரணி மணித்துகில் பிறவும் மாடு உரு நிதியும் ஏனவும் நின்று மலர்கை நீட்டின தோறும் வழங்க தேவரும் ஏனை முனிவரும் பிறரும் செய்துராத்தங்கள் பாலன்றி ானும் இறைவனாம் ஒருதான் ஏதம் நோக்குற்ற நன் வெகுளின் ஆவியது இழப்பற்போல் வெறியிப் அவன் உவப்பு உற்றிடின் உய்ந்தும் அசனி வீழ்த்தோறும் உரைக்கும் மந்திரத்தினோர் என்ன